நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை டி நாராயண நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கொல்கத்தாவில் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமான தேசிய நூலகம் அமைந்துள்ளது நிலவு இல்லாத இரு கோள்கள் மெர்குறி மற்றும் வீணஸ் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு சார்ந்த பண்புகளை எடுத்து செல்லும் செல்லின உறுப்பு சைட்டோபிளாசம் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் ரொட்டி என்பதன் அறிவியல் பெயர் என்ன இரண்டு இரும்பு அதிகமுள்ள தாது எது மூன்று ஆசியாவில் முதன் குடியேற்ற நாடுகளை அமைத்த ஐரோப்பிய நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்